தலைப்பு முப்பத்து ஆறு கருடன் கருடன் மீது விஷ்ணு ஏறியது என்பது க ஜலம் ரு கருமை ட வெண்மை ஆதலால் விளங்கா வெண்மையாகிய ஜலத்தின் பின் தோன்றும் செம்மைக்கு இடையில் கருமையாகிய நீராவியே விஷ்ணு ஆதலால் சீத வஸ்துக்களெல்லாம் விஷ்ணு அணுத்துவமெல்லாம் பிரமா உஷ்ணத்துவமெல்லாம் ருத்திரன் இதுபோல் மற்ற தத்துவங்களையும் அறியவும்